நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக உதிரிகிறது அவ்வையார் எழுதிய மூதுரை நூலில் இருந்து ஒரு பாடல் இல்லால் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை இல்லாலும் இல்லாலே யாமாயின் இல்லால் பலிகிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அவ்வில் புலிகிடந்த தூராய் விடும் அதாவது ஒரு வீடு சிறப்புடையதாகவும் கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு முதல் காரணமாக இருப்பவர் அந்த குடும்பத்தின் தலைவியே ஆவார் குடும்பத்தின் பெரும்பான்மையான செயல்களில் அந்த பெண்ணின் பங்கே முதன்மையாக இருக்கும் வீட்டை அழகாக பராமரித்தல் குடும்ப செலவுகளை முறைப்படுத்தி கட்டுக்கோப்பாக கொண்டு செலுத்துதல் குழந்தைகளிடம் கண்டிப்புடனும் அதே வேளையில் அன்புடனும் பழகுதல் பெரியவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களையும் பராமரித்தல் இதுபோன்று அனைத்து செயல்பாடுகளையும் சிறப்புறச் செய்து தானும் சிறப்பாக இருக்கக்கூடிய திறமை படைத்தவள் குடும்பத் தலைவிய ஆவார் இப்படிப்பட்ட குண நலன்கள் கொண்ட பெண் இருக்கும் வீடு சொர்க்கத்திற்கு நிகராக சிறந்து வழங்கும் இதற்கு நேர் எதிரான குணம் படைத்தவர் குடும்ப தலைவியாக இருந்தால் அது புலி படுத்து உறங்கும் குகையை போல் கொடூரமானதாக இருக்கும் என்கிறார் ஒவ்வையார் இதைத்தான் இல்லால் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை இல்லாலும் இல்லாலே யாமாயின் இல்லால் பலிகிடந்த மாற்றம் உரைக்குமேல் அவ்வில் புலிகிடந்த தூராய்விடும் என்கிறது மோதுரை